வணக்கம் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றிடையின் பொது அறிவுக்காக கந்தரபக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. ஐந்தாவது கடலோர கப்பல் மற்றும் போக்குவரத்து வணிக உச்சி மாநாடு நடைபெற உள்ள இடம் கொச்சின் துறைமுகம் 2. மத்திய பிரதேச மாநிலத்தில் வருகை பதிவேற்றின் போது அரசு பள்ளிகளில் எஸ் பிரசண்ட் என கூறுவதற்கு பதிலாக ஜெய்ஹிந்த் என கூற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தில் மூன்று சமீபத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் அம்மாநில மொழியை ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் கட்டாய பாடமாக அம்மாநில மொழியை கற்பிக்கப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது நான்கு பொதுவாக ஒரு பொருளின் விற்பனை செய்த விலையை விட அதன் விலையின் லாபம் அடக்க நிலையாகும் ஐந்து நறுமண பொருட்களின் அரசு என அழைக்கப்படுவது ஏலக்காய் பொது அறிவு சிறுகதைகள் போன்ற தரமான ஒலிகோப்புகளை இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆசிரியர் தினத்தன்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தால் சுற்றுச்சூழலில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான வினாடி வினாவை நடத்துவதற்கு எந்த இணையதளத்தை உருவாக்கி உள்ளது மியான்மர் நாட்டிலிருந்து எங்கு புலம்பெயர்ந்த அகதிகளுக்கு அதாவது ரோஹிலா சிலார்கள் அகதிகளுக்கு ஐநா சபையால் அடையாள வழங்கப்பட்டுள்ளது மூன்று தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் விலங்குகளை பயன்படுத்துவதற்கான தேசிய செமினார் கவுன்சில் எங்கு நடைபெறவுள்ளது நான்கு உலக ஓசோன் தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது ஐந்து சமீபத்தில் மகாரத்னா நிறுவனமாக எது உருவாகி உள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி